உலகை நியாயம் தீர்க்க வரப்போகிற சர்வ வல்லவருக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் வட இந்தியாவிலும் இலங்கையிலும் குண்டுவெடிப்புகளை இந்நாட்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் தம்முடைய அப்போஸ்தலராகிய எஸ் அவர்கள் மூலமாக இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முன்னறிவித்தபடி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் அறிவிக்காமல் செய்யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் இதோ அதில் ஒரு பகுதி தேசத்திற்கு நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிருக்கிறது இதுவரையில் உண்டான புஷ்டீர்ப்பு என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் தேசத்தில அழிவுகள் ஜாஸ்தி இருக்கின்றது இயற்கை சீற்ற இருக்கும் பல இடங்களில் குண்டுவெடிப்புகள் பல சேதங்கள் உண்டாகும் அவைகள் உண்டாக இருக்கின்றது ஆகையால் இது கடைசி காலம் இந்த அனுகிரக காலத்தில் நாம் எப்படி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றும் அழிந்து போகப் போகிற இந்த உலகத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் எப்படி அனுபவிக்க கூடாது கர்த்தருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இருக்க வேண்டிய ஒன்று என்ன அதை எங்கே பெற்று என்பவைகளை பற்றி இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய அப்போஸ்தலர் மூலமாக உங்களுக்கு தேவன் அறிவிக்கிறார் கர்த்துடைய வருகைக்கு ஆயத்தப்படுவீர்களாக இனி காலம் செல்லாது ஆமே லே இலையா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமண்டாவதாக நான் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆயு பரிசுத்த நாளிலும் தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்கிய மிகுமைப்படுத்த தேவனாய கர்த்துடைய பிரசன்னத்தினால் கழிவு வரும்படியாக நம்ம எல்லோருக்கும் அவர்களின் நல்ல கிருபைக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போமாக ஹலே லோய்யா ஆண்டவர் ஆயு சுரிஸ்தனுடைய வார்த்தையை சொல்கின்றது ஏதோ வருகிறேன் என்று சொன்னால் சொல்லி சென்று வருடங்கள் பல கடந்து கொண்டிருக்கின்றது அதை சீக்கிரமாக ஆண்டு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் காணுகின்றோம் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று நமக்கு தருகிற வார்த்தை இனி காலம் செல்லாது என்கிற வார்த்தையை இறைவன் இன்று நமக்கு தருகின்றார் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்ச்சியை பெற்றுக் கொள்ளும் முடியாத இன்று இந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தரப்படுகிறது வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என்று கத்தடை வார்த்தை சொல்லுகின்றது அறுபடியெல்லாம் அருமையான கத்தட பிள்ளைகள் ஆண்டவராகி தேவரிடத்தில் இதனுடைய சீடர்கள் கேட்டார்கள் ஆண்டவரே அப்படி வருகைக்கு உலகத்தில் முடிவுக்கும் என்ன என்று கேட்டபோது அவர்களுக்கு அடையாளங்களை சொன்னார் இன்னென்ன பிரகாரம் நடக்கும் ஆண்டவராய் நான் இன்று வருகையின் காலத்தில் சோத குமர காலத்தில் எப்படி நடந்ததோ லோத்த நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி பூமி இருக்கும் என்று சொன்னிருந்தார் யுத்தங்களின் யுத்தங்களில் செய்தியை கேள்விப்படுகிறீர்கள் பூமி உண்டாகும் பல கொள்ளை நோய்கள் உண்டாகும் ராட்சியத்துக்கு ராட்சியம் ஜாதிகள் எம் செய்யும்டையாள அப்படிப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ளோம் காலத்தை உணர்ந்தவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று விரைவாக்கு சொல்கிறது அன்று நமது ஆண்டவராக அவர் எத்தனையோ புதுமைகளை செய்து கொண்டிருந்தார் அதே வரிசையர் சதுசெயர் என்று சொல்லப்படுகிற இரு வகுப்பினர்கள் அவரிடத்தில் இன்னொரு அடையாளத்தை அவர்களுக்கு சொன்ன வார்த்தையாவது பதினாறாம் அதிகாரம் இரண்டு மூன்று வாக்கியங்களை வாசிக்கலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக செவ்வானம் அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் மழை வெறிக்கும் என்று சொல்லுகிறீர்கள் உதயமாக இருக்கிறது சூரியர் உதயமாக காற்று மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள் என்று காலங்களை குறிப்பிடுகிறீர்கள் மாயக்காரரே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே காலங்களின் அடையாளங்களை நிதானி என்ன என்று அறிவிக்கொண்டு விட்டால் மழை வெறித்துவிடும் சூரிய உதயமாகும் போது இருந்தால் மழை வெறிக்கும் சூரிய உதிக்கும் போது அப்படி இருந்தால் மழை பெய்யும் என்று நீங்கள் தீர்மானித்து கால குறிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்ன என்று சொல்லுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இனி காலம் சொல்லாது நாம் தேசத்தில் பல மாறுதல்களை எதிர்பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து வருகை நாள் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதுக்குரிய அடையாளங்கள் பூமியில் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதிகாரம் ஏழு வசன வா எ கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் செய்கிறதை நாம் காணுகிறோம் அண்மையில கடந்த வாரத்தில் சம்பவத்தை நாம் பார்த்தோம் இந்த வருடத்தின் ஆரம்ப நாளிலே கர்த்த நமக்கு சொன்ன காரியத்தில் ஒன்று இந்த நாளிலே இந்த வருஷத்துல பலனங்களை குண்டு வெடிப்பு நடக்கும் என்று சொல்லியிருந்தார் அறிந்து சென்ற காரியங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நாம் இந்த காலத்தின் அருமையை உணர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்னும் மாம்சகிரிகள் என்னும் பழைய சுவாபங்கள் என்னும் ஜென்மஸ்வாபர்கள் என்னது பூமிக்குரிய பற்றுதல்கள் போக மாட்டேன் என்கிறது நாம் திரும்ப திரும்ப அறிக்கை செய்கிறோம் அதைத்தானே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லை இனி காலம் சொல்லாது அதிகமாக வேகமாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட அறிவினால் அதாவது நடக்கும் என்று சொல்லுகிறீர்கள் அடையாளங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் தெரிந்து அதாவது அன்பராகும் போது அந்த சொல்லுங்க முன்னால் காலத்துக்கு எது ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் வாசுங்க மற்ற எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாக்கியத்தை நிறுவன வாசிக்கலாம் மற்ற எட்டாம் அதிகாரம் வாசனை இருபத்தி ஒன்பது உலம் ஒரு காலம் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறதே நம்முடைய கிரிகளுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கிறது நம்மை கொண்டு போய் அதாவது நரக பாதாளத்தில் ஆண்டவர் தள்ள போகிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறார் அவனுக்கு இருக்கிறது நாம் காணுகின்றோம் அதுபடியாக அந்த காலத்துக்கு முன்னால் எங்களை ஏன் வேதனைப்படுத்துகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் இருக்கான் எவனை விழுங்கலாமோ எவனை கெடுக்கலாமோ என்று வரவேசி சுற்றி திரிகிறார் அதாவது காலம் போகிறது நமக்குரிய தண்டனை நாள் நெருங்கிவிட்டது காலத்தை அவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருந்தபடி நாள் அவன் சொல்லுகின்ற காலத்திற்கு முன்னால் எங்களுக்கு வேதனையின் காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் ஏன் எங்களை துன்பப்படுத்துகிறேன் எங்களை வேதனைப்படுத்துகிறேன் என்று கேட்கிறது நாம் காணுகின்றோம் அருமையான கத்திர பிள்ளைகளே ஆண்டு முடிஞ்ச மேல்டுகிற கொ அப்புறமாகறன் சொல்லாதீர்கள் இன்றைக்கு இருப்பது உண்மை நாளை இருப்பது நமது தெரிந்து கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இனிமேல் காலம் செல்லாது அப்படிப்பட்ட சூழலை எங்கு வந்தது நம்முடைய இந்தியா தேசத்துல கிறிஸ்தவர்களை ஒழுக்க கிறிஸ்தவர்களை விரட்ட கிறிஸ்தவர்களை இம்மை செய்யப்பட்டு பல விதமான சூழலைகளும் நாம் காணுகின்றோம் காலங்கள் வேண்டும் என்பதை நாம் கவனிப்போம் அதன்படினாலே அருமையான கற்றுமை பிள்ளைகளை நாட்கள் பொல்லாதவர்களாக வந்து கொண்டிருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வருவாங்க வாசிக்கலாம் நாட்கள் பொ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் இனி காலம் சொல்லாது இந்த வரக்கூடிய நாள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கின்றது ஆனப்படினாலும் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்த காலத்தை பிரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அவைகளை பொழுது போக்காதீர்கள் மக்களுக்கும் அதாவது பல உலக நேசங்கள் சிற்றின்பங்கள் சிற்றின்பிரியங்கள் இவைகளெல்லாம் அதாவது நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றேன் பிரிச்சவைக்குள்ளே அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழல இருக்குமானால் வெளியே உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள் எப்படி இருக்க முடியும் நமக்கு ஒரு சத்தியம் அதாவது வேதம் நிறைந்த சியமக்குள்ளே ஆகும் ஒரு கிருமையை பெற்றிருக்கின்றோம் இப்படிப்பட்ட நமக்கு தெய்வீக பார்வையும் வெளியே போகும் போது உலக பார்வையும் இருக்க வேண்டாம் என்று திருவசனம் சொல்கின்றது ஹலு இனி காலம் செல்லாது நாட்கள் கழிந்து விட்டு நாட்கள் நாட்கள் போன பிறகு இக்கட்டான நேரம் வரும்போது அப்புறமாக நான் பழம்புகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படியால் அருமையானவர்களே காலம் செல்லாது கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த அருமையான காலத்தில் விட வேண்டியதை விட்டு கை கொள்ள வேண்டியதை கை கொண்டு பிரியமான மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இறைவாக்கை சொல்லுகின்றது என்பது நான் உங்களுக்கு இரண்டதாக பார்க்கும்போது ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஒருவர் மேலும் சகோதரரை இனிவரும்படியால் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் போலவோ கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுமதியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் வேஷம் கடந்து போகிறது உலகத்தில் வேஷம் கடந்து போகிறது உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் தகாத எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொல்கிறது அன்று அதாவது குறைந்த சபையாருக்கு அதை சொன்னார் அப்போ சலாய பௌர்ல் இன்று புதிய சபை மக்களாக நமக்கு ஆண்டவர் அறிவிக்கிற காரியம் என்ன என்றால் உலகத்தை அனுபவிக்கிற தகாத விதமாக அனுபவிக்க கூடாது தகாத விதம் என்று சொன்னால் அதை பிரித்து சொல்வதற்கு மனிதர்களுக்கு தெரியும் ஆரமுடினால் அருமையான கட்டண பிள்ளைகள் வீண் பொழுது போக்காதிரியல் லட்சிக்கப்பட்ட பிறகு உல்லாச பிரயாணம் போனோம் டூர் போகணும் அங்க சுத்தான் இந்த நாட்கள் இனி காலம் சொல்லது இனி காலம் சொல்லாது இனிமேல் தேவைய பிள்ளைக்கு நெருக்கடியின் காலம் வருகைக்குரிய நாட்கள்ருங்கிக் கொண்டிருக்கின்றது அனுமதினால் அருமையான கட்டுரை பிள்ளைகளை இந்த நாட்களில் உலகத்தை அனுபவிக்கிற தகாத விதமாக இது எனக்குரியது எல்லாவற்றையும் இஷ்டப்படி நடப்பேன் என்று சொல்வதற்கு பிள்ளைகளுக்கு அல்ல எல்லாவற்றையுமே தகாத விதமாக இல்லாதபடி முறையாக அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடியால ஆண்டு வரை நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மகிழ்வு உண்டாவதாக கூடி வந்திருக்கிற கச்சினை நன்றாக கவனியுங்கள் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு டு பதினேழு வசனங்களை வாசியங்கள் ஒருவர் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் உலகத்தில் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் அன்பில்லை என்று சொல்லுகின்றது பெருமை உலகத்தின் உள்ளவர்கள் பெருமையாக இவைகள் உலகத்தினால் இவைகள் இவைகள் உலகத்தில் இருந்து உலகத்தை விதமாக அனுபவிக்காத அவைகள் என்று சொல்லுகிறபடி நாள் கீழே மனதில் வைத்துக் வேண்டிய காரியம் என்ன என்றால் நெருக்கடியான காலம் வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு கிடைக்கிற அருமையான நேரங்களை என்ன செய்ய வேண்டுமா வெளிப்படுத்த முதலாவதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிப்போம் வேதாகமத்தை இது சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி சொல்லப்படுகின்றது எப்படி நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமத்தை வாசிக்கிறவனும் எழுதியிருக்கிறவனை இந்த வசனத்தை படிக்கிறவன் கேட்கிறவன் வாசிக்கிறவன் காலம் காலம் சமீபமாயிருக்கின்றது அருமையான கட்டுரை பிள்ளைகளே நாம் எவ்வளவு வாசிக்கின்றோமோ வேத எழுத்துக்களை படிக்கின்றோமோ வேதத்தில் எழுதி தேவ சுத்தத்தை வேதத்தின் வாயிலாக நாம் அறிகின்றோமோ அவர்கள் பாய்க்குவார்கள் அலையிலயா அலையில அனுப்பினாலே இனி காலம் செல்லாது காலம் குறுகிறதாக இருக்கின்றது அப்படினால கற்றுடைய ஜனங்களே வேதத்தை வாசீர்கள் விடாதீர்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்கள் பார்த்து அதுக்குள்ள இன்னும் போய் உள்ள நுழைந்து விடுகிறார்கள் நுழைந்து இருதயத்தை அசுவப்படுத்திக் கொள்கிறார்கள் காலம் செல்லாது வீட்டில் டிவி இருக்கிறதா கத்தட வார்த்தைகள் எது ஒண்ணென்றால் கேளுங்கள் கத்தட பாடல்களை கேளுங்கள் நல்ல காரியங்களை கேளுங்கள் மற்றபடி அனாவசியமான காரியங்களை கேளுங்கள் தகாத விதமாக அவைகளை அனுபவிக்காதீர்கள் உபயோகப்படுத்தாதீர்கள் அதனால் நம்முடைய சிந்தனைகள் வேறுபக்கம் போய்விடும் இனி காலம் செல்லாது நான் நான் அடுத்து என்ன? எங்கே எங்கே அதைத்தான் உணர்க என்கிற அறிவுடையவனாகத்தான் நானும் இருக்கிறேன் ஆண்டு நறுக்கொண்டிருக்கின்றது அடுத்த ஆரம்பித்திருக்கின்றது அது அப்படினாலே நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொண்டு அந்த இறை சமூகத்தில் தேவனுடைய ராட்சத்துக்குள்ளே பிரவேசிக்க நாம் எப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இருக்கட்டும் பார்க்கலாம் நான் இன்னும் ஒரு சோம் பிங்க காலத்தில் பார்க்கலாம் எனி காலம் செல்லாது என்ன நடக்கும் என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம் கச்சு பிள்ளைகளை உலகத்தை அனுபவிக்க விதமாக அனுபவிக்கூடாது உலகம் உலக சுனேகம் தேவனால் உண்டானவை அல்ல உலக சுனேகமுடையில பிதாவின் அன்பு இல்லை என்று திருவசனம் சொல்லுகிறது அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை இவர்களுக்கு அவரிடத்தில் அன்பு இல்லை அன்பு இல்லை இந்த பிரகாரம் இருக்கிறது என்று நாம் காடுகின்றோம் அது அப்படின்னா தேவ வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நம்மை நன்றாக உயிர்ந்து பார்ப்போம் இன்னும் கீழான பார்வையுடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்கிறதை மனதில் எப்பாது இணக்கம் ஒருவருக்கு ஒருவர் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் உலகத்தில் வாழ்கின்றது ஐக்கியமாக எல்லாரும் ஒரு ஒரு சரீரமாக ஒரே அமயங்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாக நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள் இவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் தேவருக்கு மைமை உண்டாவதாக ஆன அப்படின்னால அதாவது தேவருடைய வார்த்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்கிறவர்கள் தற்சமையான சிற்றின்பத்தை அது கொடுக்கும் ஒரு நன்மை போல ஒரு ஆறுதல் போல அது இருக்கும் ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் ஆனபடினாலே வார்த்தை அதாவது படியுங்கள் அதை வாசியுங்கள் அதை கை கொள்ளுங்கள் அதன்படி நடவுங்கள் தேவனுக்கு வசனம் போதிக்கும் போது கேட்பதற்கு பிரயாசப்படுங்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படும் போது அதை காது கொடுத்து கொஞ்சம் கேட்கணும் கேட்கும் போதுதான் அது நம்மள கிரியை செய்யும் அவரை கிரியை செய்ய கேட்காவிட்டால் வழியர்கே போல போய்விட்டால் எதிராளி பட்சியும் பறவை அதை பறக்க கொண்டு போய்விடும் என்று பிரசனம் சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பராகி தேவன் ஒரு என்கிற ஒருவருடைய வீட்டுக்கு வந்தார்யா அவருக்கு ரெண்டு சகோதரிகள் ஒன்று மார்த்தாள் இங்கொன்று அறியா அவர் வீட்டுக்கு சென்றிருந்தார் சென்று அமர்ந்திருந்தார் இந்த மரியாதை உட்கார்ந்து பொன்மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஈடுபட்டார்கள் அதற்காக நாம் கேட்கலாம் வேலை செய்யாமலே இருந்து விடலாமா என்று இல்லை நேரம் பொழுதுகளை ஜமிக்கிற நேரத்தில் ஜபிக்கணும் ஆராதனைக்கு நேரத்தில் ஆராதனைக்கு வரணும் வேறு சமயமா இருக்கிற நேரத்தில் அவருடைய பாதத்தை தேடணும் அந்த நேரத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஏவுதல் ஒரு உற்சாக ஒரு உணர்வு ஜெமனும் ஜோமனும் ஜெமன பாத்திரம் செல்ல வேணும் என்கிற அந்த நேரத்தில் அந்த ஒரு கிடைக்கும் தேவர கிடைக்கும் அதுல நீங்க போகும்போது உலகத்துக்காக கவலைப்படுகின்றீர்கள் உலக சினேகம் தான் நமக்கு முக்கியமா இருக்கின்றது ஆண்டு வரி நம்முடைய வீட்டில நமக்கு சமயமாக வந்திருக்கும் போது அவருடைய பாதத்தை அனுபவது அணுகுவதே மேலானது என்று பெருவசனம் சொல்லுகிறது நான் இங்கே பார்க்கிற லோக்கபத்தா அதிகாரம் நீ அநேகாரிய கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் மகிமை உண்டாவதாக தேவையானது ஒன்றே மரியா தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் தெய்வீ காரியமாயிற்றுக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக நீங்கள் என்னுடைய ஆத்மாவை பரிசுத்தொள்ளுங்கள் தியானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளுங்கள் காலம் செல்லாது தேவன் திடீர்னு வருவார் தேசத்தில் ஆரம்பித்து விட்டது என்கிறதையை நாம் நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஹலேயா தேவனுக்கு அவர்கள் தான் வாக்கியவான கேட்கிறவர்கள் வாசிக்கிறவர்கள் கை கொள்கிறவர்கள் இங்கே சங்கீதக்காரன் எழுதும் போது என்ன சொல்கிறார் பாருங்க பொழுதுபோக்குக்காக எத்தனையோ முறைகளை மக்கள் கையாடுகிறார்கள் சங்கீத காரீதம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாய்க்கவன் அவன் நீர்காரிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதரா மரத்தை போல் இருப்பான் அவர் செய்வதெல்லாம் வாய்ப்பு வழியில் உட்காராமல் இருந்து கற்ற வேதத்தில் இரவும் பகலும் வாசிக்கிறவரும் கேட்கிறவரும் கை கொள்கிறவரும் பாக்கியவான் இங்கே கற்ற வேதத்தில் பாக்கியவான் பைபிள எப்பொழுதும் கையிலேயே வைத்து படித்துக்கொண்டே இருக்க முடியாது படித்த வத்து உள்ள பதித்து நம்முடைய வேலை செய்ய நேரம் வழி பிரயாணம் செய்யும் போதும் எப்பொழுதும் பண்ணும் போது எப்படி இருக்குமோ உண்மை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிமையாக இருக்கிறது எவ்வளவு கவலைகள் பாறைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு நாம் என்ன செய்ய வேதத்தை தியானிக்க வேண்டும் தியானிக்கும் போது அது நமக்கு இனிமையாக இருக்கும் பலனாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களே நாம் நாளைக்கு எத்தனை தடை புயல் படிக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் ஒரு போதகர் வெளியே ஒரு ஜோலியாக போய்விட்டு வருகிற வழியிலே ஒரு விசுவாச வீடு இருந்தது அந்த விசுவாச வீட்டை ஒன்று பார்த்து ஒரு ஜோமனிட்டு போலாமே இந்த வழியாக வந்து விட்டோமே என்று எண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தார் பொ ரொம்ப வரவேற்பு இருந்தது ஐயா வந்துட்டாங்க வந்துட்டாங்க உட்கார விற்றுட்டு ஐயா டீ போட்டு வரங்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் கேட்டார் நான் பைபிள் வேற ஒரு ஜோலியாக வந்தேன் பைபிள் கொண்டு வரல பைபிளை முதல கேட்டார் நல்லா நல்லா பைபிள் படிக்கிறீங்களா ஆமா ஐயா ஜெவ மனுகிறீங்களா ஜெவ மனு பைபிள் எத்தனை தடவை படிக்கிறீங்க அந்த அம்மா சொன்னாங்க பாட்டியம் ஒரு பாட்டியமா உண்டு ஓடி வந்து சொன்னாங்க ஐயா எப்போவும் பைபிளும் கை மாற்றாக இருக்கிறது நாங்கள் கூட பைபிளும் கைமாத்தான் இருக்கிறோம் ஒரு நாளை எத்தனை தடவை படிக்கிறேன்னு சொல்ல முடியாது அவ்வளோவுக்கு நான் பைபிள் படிக்கிறேன்னு தான் அம்மா சொன்னாங்க அப்படியா பாட்டி ரொம்ப சந்தோஷம் அதுதான் நம்முடைய விசுவாச விளையாட்டு இருக்கணும் அதுதான் நான் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் அது செய்கிறது ரொம்ப சந்தோஷம் சரி பாட்டி பைபிளை ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் படித்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் டீ போட்டு வர்ற வரைக்கும் நான் பைபிளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன் பைபிளை தீர்வு பாட்டி பைபிள் பாட்டினுட்டு பைபிளை கொண்டு கொடுத்தாங்க பைபிளை திறந்தார் பைபிளுக்குள்ள மூக்கு கண்ணாடி இருந்த மூக்கு கண்ணாடியை பார்த்த உடனே போதகர் சொன்னார் பாட்டிங்க வாங்க மூக்கு கண்ணாடியே பைபிளுக்குள்ள வைக்கக்கூடாது அதனால் பைபிள் கெட்டு போகும் கண்ணாடி பற்றி பிரச்சனை பைபிள் விரிவடைந்து போகும் பைபிள் கெட்டு போகும் என்று சொன்னார் லே இலையா லே இல்லையா பாட்டி என்ன சொன்னாங்க உங்களை கடவுள் தான் கொண்டு வந்து நாலு மாசம் ஆச்சு என்னுடைய கண்ணாடி காணாம போய் என்று சொன்னாரு படிக்கிறது எடுக்க எத்தனை மாசம் ஆச்சு நாலு மாசம் ஆச்சு தூசிய தட்டிட்டு அவரு கொஞ்சம் படிச்சார் இப்படி செய்யாதீங்க பாட்டி இப்பதான் சொன்னீங்க ஏதாவது எத்தனை தடவை நாளைக்கு படிக்கிறேன் சொல்ல முடியாது ஆனா என்ன சொன்னீங்க இப்ப பைபிள திறந்து நாலு மாசம் ஆச்சு நீங்களே சொல்லிட்டீங்க அருமையானவர்களே கத்திர வேகத்தில தியானமா இருக்கிற மனுஷன் நான் பாக்கியவான்கள் தானா நான் கற்றுட வேதத்தை தியானம் செய்யணும் ஏதோ கடமைக்காக வேலைக்கு நேரம் சொல்லி நின்று நாலு வசனத்தை படித்து விட்டு பைபிளை போட்டிட்டு போறது இல்ல பைபிளை தியானம் அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் ஒதுக்கி பைபிளை தியானம் பண்ணி என்ன செய்யணும் உட்கொள்ளும் வேதத்தை உட்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக ஆண்டு வரைக்கும் நான் சூத்திரம் சொல்ல நாட்கள் நெருங்கிட்டு நாட்கள் நெருங்கிட்டு பரலோகத்துக்கு யார் போவா பரலோகம் எப்பொழுது போட்டியே இருக்கிறதா நிறைய பாதாளம் திறந்து விரிவாக திறந்து கிடக்கிறதா அப்படி போக முடியாது என்று சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை வாசல யாருக்கு திறக்கப்படும் கட்டிட வேதத்தை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் கட்டிட வேகத்தை யாருகிற முதலில் யாரும் செய்கிறார்களோ அவர்களுக்கு கற்றுடையார்த்த யார் கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு சத்தியத்தை சத்தம் கேட்கும் திறந்து விடுவார்கள் என்று நாம் காணுகின்றோம் இனி காலம் செல்லாது பயில் படிக்கிறோமா வேதம் வாசிக்கிறோமா ஜபம் பண்ணுகின்றோமா கர்த்தர் சபையமா இருக்கும் அவரை நோய்க்கு கூப்பிடுங்கள் என்ற திருவாக்கியபடி நாம் பைபிள் படிக்கிறோமா ஜபம் அணுகிறோமா என்கிறதை தியானித்து பார்த்து இனி காலம் செல்லாது நாம் இந்த காலங்களை அவைகளை பயன்படுத்தி கொண்டு வேகமாக கிடைக்க நேரங்களிலே ஜபிக்க வேத வாசிக்க ஜபிக்க கத்தோடு கிட்ட சேர்ல நம்முடைய நேரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடிய ஆண்டவரை நான் சோதனைகிறேன் சதையிலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவதாக நம்ம எல்லாரும் பரிசு வாய்ப்பெற்றிருக்கிறோம் நம்முடைய சபையிலே பரிசுத்தாய்ப்பெறாதவர்கள் இல்லை பிள்ளைகளில் இருந்து ஒரு குறிக்கப்பட்ட வயது வந்தவுடனே பரிசுத்தாய் பெறுகின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் பெறுகிறது ஒரு மறுபடி பிறக்கிற ஒரு குறைந்த சிறிய அனுபவம் தான் இந்த ஆவியில பலன் கொள்வது ஆவியிலே வளருவது அடுத்த ஸ்டேஜ் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் சவையிலேயா ஆவியிலே வளர்கிறது பிள்ளை ஆவிலை வளர்ந்து விலன் கொண்டது என்று வயிற்று எழுதியிருக்கிறது வளர்கிறது ஒரு நிலை பலன் கொள்கிற ஒரு நிலை து என்பதை நாம் அறிய வேண்டும் எழுபடியால் பர்சுப்தாவை பெற்றிருந்தாலும் நாம் எப்பொழுதும் பர்சுப்தாவிலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவாக்கை பார்த்து சொல்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன் மகிமை ஒன்றாவதாக மூன்றாவதாக மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை ஒருவர் வாசிக்கிறார் அப்போது பரலோராட்சியம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கண்ணிகளுக்கு ஒப்பாக இருக்கும் அவர்கள் தீவட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள் கொண்டு போகவில்லை புத்தி உள்ளவர்கள் கூட தங்கள் பாத்திரங்களில் மனவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிட்டு அப்பொழுது கண்ணிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தி நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள் உள்ளவர்கள் அப்படி அல்ல எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள் அடைக்கப்பட்டது மற்ற கண்ணிய வேண்டும் என்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளப்படுவார் இங்கே பத்து பேர் பத்து பேரும் கண்ணிகை தான் எல்லாரும் ஒரே திருச்சி இருக்கின்றோம் எல்லாரும் ஆனால் கத்த வருகையில் போவதற்கு என்ன என்னையும் தீவெட்டி எல்லா இடத்திலும் இருக்கிறது ஆத்தமா உண்டு ஆனால் எண்ணெய் வேண்டும் எண்ணெய் நிறைவாக நம்ம இருக்க வேண்டும் ஆயத்தமா வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அருமையான கத்திர பிள்ளைகள் பெற்று பெற்று எல்லாரும் கத்திர பிள்ளைகள் தான் கன்னிகைகள் தான் ஆனாலும் அந்த தீவெட்டியை அணையப்போகிற ஸ்டேஜ் எண்ணெய் குறைவாயிருந்தபடினால் தீவெட்டியை பொருத்தினார்கள் தீவெட்டி எண்ணெய் இல்லாமல் அணையக்கூடிய ஸ்டேஜ் ஆகிவிட்டது அப்பொழுது அந்த எண்ணெயை வைத்திருந்தவர்களிடத்தில் இப்போதான் எனக்குள்ள முடியிருக்கிற அருமையான காலங்களை யார் பயன்படுத்தவில் அவர்களுக்கு ஐயோ என்றுதான் நாம் சொல்ல முடியும் ஆ தேவனுக்கு மகிமை தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாரும் புதிய சிலை தான் புதிய சிலமாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மாலை எப்பொழுது நிறைவோடு அந்த தீவட்டி எறி எழுந்து கொழுந்துவிட்டு எரியக்கூடிய அளவுக்கு அது என்னை எண்ணெய் நிரம்பவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால நான் சோதரிகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்பவார் அன்னிய வாசை பேசுகிறதல்ல எப்பொழுதும் ஆவில புல்லாக தம இருக்க வேண்டும் ஆது மனவாளன் வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் புத்தி புத்தியுள்ள ஆயத்துமார்க்கர்கள் அங்கிகள் உறங்கத்தான் செய்தார் அப்படிப்பட்ட ஒரு காலவறப்பு генது இயேசு بیٹے அறிவிக்க கூடாது இயேசுவை ആരാധிக்க கூடாது இயேசுவிட்டி யாரிட்டும் சொல்லக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலம் அடுத்தடுத்து வர இருக்கிற தர்மியானவர்களே அந்த 날க்கிலே எல்லாரும் அந்த புத்தி இல்லாதவங்கள போல புத்திள்ளவங்கள தூங்கி கொண்ட செயல்பாதன் வரு எதிர்கொண்டு என்று சொ எழுந்து எறிக என்ன இல்லாதவர்கள் ஐயோ எங்கள் தீவட்டி அடைய போகிறது தீவட்டி வெறும் தீவட்டியோடு மனவாள சந்திக்க முடியாது கொஞ்சம் கொடுங்க என்று கேட்பார் அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாரே எங்களுக்கு உங்களுக்கும் பற்றாமல் போய்விடாமல் எப்படி போய் வாங்கி விக்கிரத்துல போய் போரிடம் கிடைக்கும் நடராத்திரில எங்க கிடைக்கும் ஆஹ் தேவனுக்கு மய்பு விடாததாக அருமையானவர்களே வருகை நாளிலே கிருமின் வாசல் அடைபெற்று இதுவரைக்கும் கிருமியின் வாசல் திறந்திருக்கின்றது ஏசு கிரிஸ்து வருகை நாளிலே கிருமியின் வாசல் அடைபெற்று விடும் பிறகு யாரும் ரட்சிக்கப்பட முடியாது என்பது உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் ஹெலிலா ஏசு கிறிஸ்து வருகைக்கு பிறகு பூமி இருக்கும் அதுபடினால் அதற்கு பிறகு ரட்சி நடக்காது என்பது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஹெலிலுயா ஒரு நாட்டில் ரொம்ப கொடிய பஞ்சம் உண்டாயிட்டு விவசாயிகளுக்கு விவசாயம் இல்லை ஒரு வேலையும் இல்லை இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு நேரம் வந்திருக்கும் போது அரசாங்கத்திலிருந்து ரகசியமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எல்லா விவசாயிகளையும் கூப்பிட்டு யார் யார் அழைப்புக்கு இணங்கி வருகின்றார்களோ அவளெல்லாம் கூப்பிட்டு கடனை மன்னித்து விடுங்கள் இவரைக்கு இருந்து அத்தனை கடன்கள் அவர் கடன்பட்டு கடன்பட்டு லோன் வாங்கி லோன் வாங்கி கடன்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டார்கள் அத்தனை மன்னித்து என்று சொன்னார்கள் அப்போது ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது இத்தனை மணி இல்லை இத்தனை மணி வரைக்கும் என்ன இடத்துல ஆபீஸ் திறந்துருக்கும் யார் யார் வருகிறீர்களோ அவர்களுடைய கடன்களை எல்லாம் மன்னித்து விடும்படியாக அரசாங்கம் சட்டம் விதித்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது எல்லாரும் ஒருவரும் வரவில்லை எல்லாரும் பயந்து விட்டார்கள் என்னமோ நம்ம சொத்துக்களை எழுதி வாங்குறதுக்கு பிளான் பண்ணிவிட்டாங்க ஜப்தி பண்ண போகிறாங்க அதாவது கடனை கொடுக்கவில்லை அல்லவா ஆனபடினால கடன் மிகுதியானதுனால நம்ம ஓடி ஒழித்துக்கொள்வோம் என்பதற்காக இப்படி தந்திரமாக நம்மளை பிடிக்க பார்க்குறாங்க என்று சொல்லி ஒரு வாரம் அங்கே வரவில்லை நாலு ஐந்து மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ் ஆகும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு வயசான ஒரு மனிதன் அவர் விவசாயி அவர் போய் ஐயா வயிறுக்கு போக நேரம் ஆயிடுச்சு இப்ப தான் வரும் உள்ளே வரும் வந்து கடனை எல்லாம் மன்னித்து அவரை அனுப்பிவிட்டு ஆபீஸை மூடிவிட்டார்கள் அவர் போயிலாடும் சொன்னார் என்னுடைய கடத்தை மன்னித்து விட்டார்கள் அத்தனை பேர் கடனை மன்னிக்கும் முடியாத எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் யாருமே வரவில்லை என்று சொல்லிவிட்டு ஆபீஸை போட்டி போய்விட்டார்கள் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பரிதமைத்தார்கள் அருமை ஆனால் கஷ்ட பிள்ளைகளை காலம் எதுவே ரட்சணை இந்த நாளிலே அண்ணவராகிய தேவனிடத்தில் யார் யார் வருகின்றார்களோ யார் யார் இந்த நாளிலே அண்ணவரே எனக்கு ரட்சிப்பு தாரும் என்று தங்களுடைய காலங்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்கள் பாக்கிவார்கள் கிருமன் வாசல் நடைபெற்ற பிறகு புத்தி இல்லாத கனிகளை போல கைவிடப்பட்ட நிலை ஏற்படும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் தேவனுக்கு மயி இனி காலம் செல்லாது காலத்து கொடுக்கி என்னென்றால் வேகமாய் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் வேகமாய் இந்த ரஷிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக்கொண்டு ஆயுத்தமாயிருங்கள் ஆயுத்தமாயிருக்கிறவர்களுக்கு எதை கவலை இல்லை ஏற்பட்டாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் உங்களுடைய கொலை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஆத்மாவின் சரீரத்திலே நரகத்தில் தள்ளுவதற்கு வல்லவருக்கு பயப்படுங்கால அவர்கள் அவருக்கு தான் பயப்படுவார்கள் மாறப்படியாக குடியிருந்திருக்கிற அருமையான கத்தட பிள்ளைகளை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது நம்முடைய ஆன்மீகத்தில் வாழ்க்கையில பரிசுத்தாவில் எப்பொழுதுமே புல்லசாக நிறைந்திருக்க வேண்டும் அதற்கு தடையா இருக்கிற தடைகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இது கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களை பயன்படுத்தி கொடுங்கள் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் ஏராளமும் தாராளமாய் பெற்றுக் கொள்வதற்கு திறந்த வாசலை கத்தர் வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் நிரம்ப பிரசுத்தாவி அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு மய்பு உண்டாவதாக உலக பிரகாரமாக மாப்பிளைக்கும் அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயம் தரித்த பிறகு ஒரு நிச்சயதார்த்த நடக்கும் அந்த நிச்சயதார்த்தத்தில் அந்த மனவாளன் ஏற்றுக்கொள்ள போகிற பெண்ணுக்கு ஒரு விபாகம் செய்து கொள்ளுவேன் என்பதற்கு முன்னாடே அளமாக அவைகள் அந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம் அதே ஒண்ணமாக ஆண்டவனாக எஸ் கிறிஸ்து அதாவது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் லட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உச்சு இருக்கின்றார் இந்த லட்சுமின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார் அவர் வரும்போது நம்ம மனவாட்டியாக சேர்த்துக் கொள்வதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக அந்த நாளிலே அந்த இடத்துல அவர் பார்ப்பார் அந்த வெண்மையும் சுத்தமான பிரகாசமான வஸ்திரம் அவ்வளவு தூய்மையான வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை தரித்தவர்கள் தான் அந்த மனவா அதுக்கு ஆக முடியும் என்று நாம் காணுகின்றோம் அப்படி நமக்கு வஸ்திரத்தை பழமையடையாத வாசிக்கும் போது சொல்லிவிட்டு வரமாட்டேன் திருடனை போல் தன் மானம் பாக்கியை கா இழந்து விடுகிறார அருமையான எத்தனை பேர் இழந்து விட்டார்கள் அருமையான விழித்திருந்துபடி வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் அருமையான கட்டுடை பிள்ளைகளே என்னுடைய வஸ்திரத்தை எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு அம்மா கல்யாண வீட்டுக்கு போவதற்காக உடுப்பதற்கு சாரி இல்லாமல் பக்கத்து வீட்டை மாவட்டத்தில் இரவலாக ஒரு சாரி கேட்டாங்க அவங்க சொன்னாங்க அடக்காக்காமல் கொண்டு தந்துடணும் அப்படின்னு சொல்லி அடக்காக்காமல் அப்படியே கட்டி கொண்டு போய் அப்படியே இருந்த மாதிரி என்னோட கொடுத்துருங்க சொன்னாங்க கல்யாண வீட்டுக்கு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க போகும்போது இந்த இது வஸ்திரம் கொடுத்தாங்க அல்லவா சாரி இவங்க சாரியை பெற்று கொண்டு அவங்க கட்டியிருந்தாங்களோ அவங்க எங்கே போய் உட்காரங்களோ அங்கே கொண்டு பாயை விரிப்பாங்க அப்போது பக்கத்தில் எல்லோரும் பார்த்தாங்க அந்த அம்மா அப்படின்னாலே இந்த அம்மா பாயை கொண்டுட்டு அலையிறாங்க அப்படின்ட்டு பார்த்தாங்க அந்த அம்மா எங்கே போய் உட்காருவாங்களோ இந்த வஸ்திரம் அழுக்காயிராது இப்படி அந்த அம்மா உட்கார இடத்துல பாயை போட்டு உட்கார வச்சுட்டு இவங்க எங்கேயோ உட்காந்துக்கிடுவாங்க இப்படி கேள்விப்பட்டான் அதே மாதிரி இந்த உலக பிரகாரமாகவே தாங்கள் கொடுத்த சாரியக்காகி விடக்கூடாது என்று கவனமாக மக்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவர் ஆகிதேவன் எவ்வளோ கவனமாக இருப்பார் பாருங்க இலைய இல்லையா இலைய இல்லையா நம்முடைய வஸ்திர நாளுக்கு அடைந்து விடாதபடி பாதுகாக்கிறதுக்கு கத்தர் எத்தனையோ ஏதுகளை நமக்கு தந்திருக்கின்றார் ஹலே லோய்யா நான் வெளியே ஊருக்கு நல்ல சாரி நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கொண்டு நாம் ரோ ரோட் வழியே பஸ்ஸுக்காக நடந்து போகும்போது மழை காலமாக இருக்கும் ஆனால் ரோடுகளில் சகதி கிடக்கும் அது அப்படினால வண்டிகள் வரும்போது ஓடி ஓடி நான் ஒதுங்குவோம் ஒருத்தரத்தில் கரைப்பட்டு விடக்கூடாது சொல்லி அதை விட இது மேலானது அவர்களுடைய வசனத்தை நாம் காத்துக்கொண்டு விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் ஜெர்மன் தேசத்தில் ஒரு தலைமை போதகர் வந்து ஒரு ஊழியர் கான்பரன்ஸ் நடத்தினார் மூன்று நாள் மீட்டிங் நடந்தது மூன்று நாளும் வருகை பற்றியே போதனை கொடுத்தார் மூன்று நாள் மூன்றாவது நாள் ரொம்ப டீப்பாக பேசினார் கருத்துடைய வருகை எப்பொழுதும் இருக்கும் திறனை போர் இருக்கும் திடீரென்று இருக்கும் என்று அவர் பேசிக்கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருக்கிற உச்சகட்டத்தில் வரும்போது அவர் பின்னால் அவர் கட்டன் போட்டிருந்தார் அதுக்கு பின்னால் ஒரு பையனை உட்கார வைத்து ஒரு எக்காலத்தை வாயிலுக்கு வைத்திருந்தார் உச்சகட்டத்தில் நான் பேசும்போது ஓஞ்சி டேபிள் அடிப்பேன் இந்த சத்த கேட்ட உடனே நீ ஊதிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தார் கட்டமைப்பு ஊழியர்கள் ஊழியர்கள் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் அவர் கேட்டார் கேட்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் இன்று கத்திட வருகை இருக்குமானால் நீங்களும் சபையும் கத்தட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்று அவர் கேட்டு வாங்கி கையடித்தால சத்தம் துரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே அவன் ஊதிவிட்டார் சத்தத்தை கேட்டவன ஒரு ஊழியக்காரர்களும் ஆலயத்துக்குள் இல்லை எல்லாரும் ஓடிவிட்டார்கள் வெடிய ஓடினவர்களும் ஓடி ஒழித்தவர்களும் அங்கு வாய்ப்போம் ஐயோ மையாகவே போதவர் சொல்ல முடி கத்து வந்துவிட்டாரே என்று சொல்லி அலறி அடித்து ஓடினாரே இவர் கண்டுபிடித்து பார்த்தார் ஒருவரையும் காணவில்லை கொஞ்ச நேரம் நின்றார் நின்று விட்டு அப்புறம் ஆட்சியோடு கூப்பிட்டார் ஒருவராக வந்து வேத்து ஒருவருத்து வந்து உட்கார்ந்தார்கள் அவர் சொன்னார் இந்த போலிய காலத்துக்கு உங்களால் நிற்க முடியாவிட்டால் பிரதான சூதனுடைய அந்த தேவசத்துவத்தோடைய காலத்தோடு வரும்போது எப்படி நீங்கள் நிற்பீர்கள் பிரதான தூதனை காலம் துணைக்க பரமணேசு வருவார் என்று அருமையாக பாடி வைத்திருக்கிறார் இல்லையிலையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுரை பிள்ளைகளே நமக்கும் கற்றுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகின்றது அப்போ அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கின்றார் அதாவது இவ்வளோ நாள் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து உங்களை பாதுகாத்து பிரித்தவே கற்றுரை வருகை நீங்கள் ஆயத்தப்படுத்துகிறீர்கள் நினைத்தால் நீங்களே ஆயத்தம் இல்லையே நீங்களே ஆயத்தம் இல்லாமல் ஓடி ஒழிக்க ஆரம்பித்து விட்டீர்களே என்று சொல்லி அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீங்கள் வாழ்க்கையை சரியாக வைத்துக் கொண்டு முதலாவது நீங்கள் ஆயத்தப்படுங்கள் பின்னர் சபை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்னார் அப்ப சொல்லத்தில் கத்துல என்ன சொன்னார் முதலாவது நீ குணப்படு அதற்கு பிறகு மற்றவர்கள் சகோதரர்கள் நீ குணப்படாமல் யாரையும் ஸ்திரப்படுத்த முடியாது பிறருக்கு சிசசசு சொல்கிற நாமும் நாமும் அதற்கேற்ற பிரகாரம் ஆயத்தமாய் இருந்து கொண்டுதான் பிறருக்கு தேவனுடைய சத்தியத்தை ஆழமாக சொல்ல வேண்டும் அப்படித்தான் அது கிரியை செய்யும் என்ன அது கிரியை செய்யாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையான கற்றிட பிள்ளைகளை இந்த நாளிலே வார்த்தை நம்ம பார்த்து சொல்லுகின்றது நாம் என்னையும் தீவட்டியுடையவர்களால் இருக்க வேண்டும் கத்திராய சுகிறிஸ்து எப்பொழுதும் வருவார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வஸ்தனத்தை நாம் காத்து வேண்டும் அவர் திறனை போல் வருவார் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது அவர் வரக்கூடிய காலங்களை குறித்து அடையாளங்களை நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார் அந்த அடையாளங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இன்று நாம் அவைகளை எதிர்பார்க்க முடியும் இந்தியா தேசத்துக்குள்ளேயே அவைகள் வந்துவிட்டது என்று நாம் காணகின்றோம் அதாவது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அதை பற்றி கலங்குகிறதில்லை என்னுடைய திருச்சபையை கருத்தல் அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மகிமை உண்டாவதாக சபை கற்றட நாளிலே எடுத்துக்கொள்ளப்படும் என்ற விசுவாசம் நமக்குள்ளே பரிபூர்ணமாய் இருக்கின்றது அதற்காக நான் ஆண்டவர்கள் சோதரிக்கிறேன் கருத்து நம்மளுக்கூட பேசுகிறபடினால் அவர் நமக்கு சொல்லுகிறபடினால் நாம் அவர்களை தெளிவாக அறிந்திருக்கின்றோம் இதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வருகையில எடுத்துவார்கள் கத்திர பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கிறோம் லட்சப்பின் அவசரம் அடிக்கடி கரைவிட்டு அழுக்கப்பட்டு அடிக்கடி சுத்தம் அனுகிறதாக இருக்கின்றதா எப்படி இருக்கிறது என்கிறத நாம் கவனிப்போம் நம்மை பற்றி பிறர் தேவ மனிதர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்கிறதையும் நாம் அதாவது தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப கவனமாக நாம் பாதுகாத்து கத்திரா யேசு புரிஷனுடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால் அந்த வரை நான் சொத்துகிறேன் ஹலோ ரயா அதனபடி நான் இந்த காலத்தின் அடையாளங்களை நாம் நிதானித்து நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்வோம் நமக்கு தேவன் கொடுத்துக்கிற உரிமைகளை தகாத விதமாக அனுபவிக்காதபடி பார்த்துக்கொள்வோம் மூன்றாவதாக நமக்கு தேவன் அருமையான வெண்வஸ்திரத்தை தந்திருக்கின்றார் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அந்த வஸ்திரத்தை நாம் கரைவிடாது கலைந்து விடாதபடி அதை பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு அனுக்கரவன் செய்வாராக அலையலு அலையலு அலையலு அலையிலுயா அவர் அப்படினால் நாட்கள் பொல்லாதைகளாக இருக்கிறபடினால் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு இறைவனுடைய வருகைக்கு நம்மை ஆயற்றப்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக அலையலு அலையலையா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் மாசத்தை கலைந்து எரிந்து கொண்டிருக்கிற குத்து உழைக்க பழைய காலத்து மன்னன உழக்கலை பார்த்திருப்பீர்கள் என்ன இருந்தாலும் அதுல கருந்திரி ஏறி வரும் ஆனால் அப்படினால திரியண்ணை தீண்டி வைத்து கருந்திரியை கட் பண்ணி தட்டி விடும் போது பிரகாசமாக ஏறியும் அதே போல நமக்குள்ள நம்மிலே கருந்திரி மாம்சம் வெளிப்படும் பல தடவை மாம்சம் வெளிப்படும் அது வாயை திறந்து விட்டால் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணும் நம்மளே மாம்சம் வெளிப்படும் போது அதாவது ஆவிக்கு ரோதமாக எதிர்த்து நிற்கும் எதிர்த்து கிரியல் செய்யும் இவைகளெல்லாம் நாம் பார்த்து சரி பண்ணி கொண்டு எப்பொழுது நம்முடைய ஆத்மா நம்முடைய தீவட்டி எப்பொழுது எரிந்து பிரகாசிக்க நாம் ஆயத்தமாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினாலே ஆண்டவரை நான் சோற்றுகிறீர்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக கூடி வந்திருக்கிற கத்திரப் பிள்ளைகளை நாம் கொஞ்ச தான் இங்கே இருக்கின்றோம் இந்த கொஞ்ச பேராகிய தேவனுடைய சமூகத்தில் ஏக இருதயமாய் ஒரே சரீரமாய் என்னுடைய ஜபத்தில் நான் மூன்று வேளை பொது ஜபதுமா இருந்தாலும் சரி என்னுடைய தனி ஜபமா இருந்தாலும் நான் ஜபிக்கிற ஜபா அதுதான் அன்பிற நீர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை என்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் மாங்க ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மாச கிர அகற்றி விடு ஐயா என்றுதான் நான் கதறி கொண்டிருக்கின்றேன் மயமதாக விருப்பம் அதுதான் அதாவது அப்போ சொல்லும் பகல் சொல்லும் போது உங்களை கிறிஸ்தனும் ஒரே புருஷனுக்கும் மனவாட்டி ஆகும்பொடியாக தேவ வைராக்கியமான வைராகியம் கொண்டிருக்கின்றேன் அலையிலுவையா வைராக்கியம் அதுதான் அப்போ சொல்ல சொன்னார் கடைசியில் பாரபலியாக வா அழித்து விட்டேன் என்ன என்றால் நான் நீர் கொடுத்த ஆத்துமாக்கள் அந்த ஒரு கிறிஸ்தன் மனவாளன் வரும்போது அவருக்கு மனவாட்டியாக படுவதற்காக கற்புள்ள கருவிகளாக இருக்கும்படியாக அவர்களுக்காக நான் பிரயாசப்பட்டு தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னன்னா நமக்குள்ளே இருந்து நம்மை கரைத்து கொண்டே இருக்கின்றோம் அதில் எழுவையாக தேவருக்கு மய்ந்து உண்டாவதாக ஆனால் அப்படின்னால உங்களுக்கு ஒருவருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படாதுபடி கவனமாய் பார்த்துக் கொள்வீர்களாக நமக்கு ரொம்ப செய்கை வந்தாலும் அநியாயத்தை ஏன் சகித்துக் கொள்கிறது இல்லை என்று துரோசனம் சொல்லுகிற முடினாலே அவர்களுடைய அநியாயங்களை சகித்துக்கொண்டு நம்மை தேவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக சுத்தமுள்ளவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அது எந்த ஒரு நாள் வைத்துவிடும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ணாடி பாட்டியை பற்றி நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா அதாவது கொஞ்ச நேரத்துல அவருடைய உண்மை வெளிப்பட்டு விட்டு ஒழுங்காக கொஞ்ச நேரத்துல பைபிள திறந்தேன் நாலு மாசம் ஆச்சு அப்படிங்கறது தெரிய வந்துட்டு அல்லவா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அதாவது கிறிஸ்துவ நாளில் நாம் இங்க எப்படி இருக்கிறோமோ அதுதான் அந்த நாளிலே நமக்கு பரிசாக கொடுக்கப்படும் கவரமா இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டு நம்ம உதவி செய்வார உலகம் இது தீமையம் உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறாதீர்கள் ஒரு பண்ணி போய் ஒரு சகதிக்குள்ள போட்டீங்கன்னா சுகமாக படுத்திக்கிடும் பாவத்தை கண்டால் விடாது அசுத்தத்தை கண்டால் விடாது ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அந்த சகுதிக்குள்ள போட்டீர்கள் என்றால் என்ன செய்யும் போட்டு வெளியே சாடி விடும் வெளியே சாடி தன்னை உதறி உதறி உதறி உதறி தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை அழுக்கு தண்ணியும் போக வரைக்கும் உதறும் உதறித்து அது சந்தோஷமாக போகும் அதுதான் கடவுளுடைய பிள்ளையுடைய அழகு உலகம் பாவ நிறைந்த உலகம் அசுத்தமான உலகம் தீமை நிறைந்த உலகம் உலகம் உலகத்து அன்பு கூறாதீர்கள் அன்பு கூறினால் நீங்கள் உங்களை பாவி ஆக்கி விடும் என்று கத்தோடைய வார்த்தை சொல்லுகின்றது ஆனால் அப்படி நாள் குடி வந்திருக்கிற கிறிஸ்து பிள்ளைகளே கிறிஸ்துவ சமீபம் என்ன காலம் செல்லாது நெருக்கமான காலத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் நம்மை பாதுகாத்துக்கொண்டு கிறிஸ்துவ நாளைக்கென்று நம்மை துப்புரவும் உண்மையுமாக நம்மை ஆயத்துப்படுத்திக் கொள்ள கருத்தை நம்ம குதவி செய்வார்கள் அது இலவியா அதே இலவையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக பிள்ளை புதிய பலகத்தோட்டுக்கு இறங்கி வர கண்டேன் அது எப்படி இருந்ததாட்டியை ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியை போல் இறங்கி வர கண்டா நம்முடைய கோயிலா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தான் புதிய சபை நான் தேவனுடைய சபை என்றால் நாம் தான் மணவாளக்காக பெண் ஒரு ஏழை பெண்ணா இருந்தாலும் அதை அந்த மணவரைக்கு கொண்டு வருகிற நேரத்தில் அதுக்கு ஒரு அலங்கரிப்பு பெண்ணு இது அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நூற்று கணக்கான கூட்டத்தில் இது பெண்ணு என்று கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது போல இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள் நம்மை கண்டுகொள்ள வேண்டும் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் யேசு கிறிஸ்துவாட்டிக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அழகு இவர்களே காணப்படுகின்றது ஓரு அவயங்களும் சொல்லுகின்றது இவர்கள் அந்த ஆட்கள் தான் என்று சொல்லுகிறது என்று சொல்ல வேண்டும் அந்த நிலைக்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையிலா இல்லையிலா அப்படி இல்லாதபடி ஆலயத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன வெளியே போகும்போது என்னுடைய வாயிலே சிசிசந்தான் சொல்லுகின்றோம் சந்தர்ப்பம் வரும்போது அதற்கு மாறா இருந்தால் எப்படி இல்லையிலா தோற்றத்தில் அப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லையே நான் கொடை ரோடு இடத்துல ஒரு மத்தியான விலையில நானும் பாசிட்டோம் அங்கே ஒரு ஊழியத்துக்காக சென்றோம் எதிர ஒரு குருவானவர் வந்தார் ஆர்சு மாதர் நல்லா பார்ப்பதற்கு ஒரு தெய்வீக மனிதனை போல் அவருடைய உடைநடை உடைகள் எல்லாமே கொடை பிடித்திருக்கிறார் வெயிலுக்காக கொஞ்ச தூரம் போய்விட்டு பழைய முடிவு திரும்பி பார்க்க போல இருந்தது அந்த கொடைக்களோட புகை வந்து கண்டேரு கொடைகள் இந்த கொடையில் ஒரு இடஒது அதோட புகைவார் திரும்பி பார்க்கும்போது புகைவாரு பார்த்தால் சுருட்டு குடிச்சுட்டு போறோம் அப்படி நாம் இருக்கக்கூடாது அல்லவா நாம் சொல்லுகிறது மட்டும் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் நம்மை திரும்பி மக்கள் பார்க்கும்போது மையாகவே கடவுடை பிள்ளைகள் தான் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் ஆணுடைய சமூகத்தில் அதற்காக நாம் ஜபிக்க வேண்டும் நேரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆகியவன் அப்படி நாம் செய்வோமாக தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இந்த நாள் இதை நமக்கு தேவன் தருகிற ஆலோசனை காலம் செல்லாது என்பே ரொம்ப நீண்ட நாளுக்கு நாம் ஒன்றை எதிர்பார்க்க வேண்டாம் ஏசுவின் வருகை நாள் நெருங்கி கொண்டிருக்கின்றது அவர் எப்பொழுதும் வரலாம் எப்பொழுதும் வரலாம் திறனை போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறபடி நாள் எப்பொழுதும் வரலாம் அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக மனதில் வைத்து என் வாழ்க்கையை எப்பொழுது கற்ற முன்பாக செம்மையாக வைத்து விழிப்போடு ஜாக்கிரதோடு இறைவனுடைய நாளுக்கு என்று நாம் ஆயத்துவோம் கேட்ட நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்கள் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி